حدیث آئیرت نانجیر و اتیار ابو موسیٰ رضی اللہ عنہ اللہم اغفر لی خطیئتی وجہلی و اسرافی فی امری وما انتا علم به منی اللہم اغفر لی جدی وهزلی و خطئی و عمدی و کل ذالک عندي اللہم اغفر لی ما قدمتو அவர்கள் கேட்பார்கள் பொருள் இறைவா என் தவறை என் அறியாமையை என் காரியத்தில் என்னை விட நீ அறிந்துள்ளாயோ அதையும் அதாவது அப்பாவங்களையும் நீ மன்னிப்பாயாக இறைவா எனது திட்டமிட்ட எனது விளையாட்டுத்தனமான பாவத்தை என் குற்றத்தை என் விருப்பத்திலான பாவத்தை என்னிடம் ஏற்பட்ட அனைத்தையும் எனக்கு நீ மன்னிப்பாயாக இறைவா நான் ரகசியமாகவும் பகிரங்கமாகவும் செய்தவற்றை என்னை பற்றி நீ மிக அறிந்துள்ளவற்றையும் நீ மன்னிப்பாயாக நான் முந்தியும் பிந்தியும் செய்தவற்றை எனக்கு மன்னிப்பாயாக நீயே முற்படுத்துபவன் நீயே பிற்படுத்துபவன் நீயே அனைத்தின் மீதும் ஆற்றல் நிற்கவன்